வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்காவது செய்தி சேவை ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆணி மாதம் பதினாறாம் நாள் சனிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் மத்திய அரசால் ரத்து செய்யப்பட்ட ஹஜ் மானிய தொகையை தமிழகத்தில் ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் முஸ்லிம்கள் பயன்பெறும் வகையில் அந்த மானிய தொகையை தமிழக அரசே வழங்குவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சட்டப்பேரவையில் வெளியாகியுள்ளது சேலம் எட்டு வழி சாலை திட்டம் வனவிலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு நடக்க ஆய்வுக்குழு அமைக்க வேண்டும் என தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் மத்திய மாநில அரசுகளுக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது சத்துணவு ஊழியர்களின் கோரிக்கைகளை இன்னும் காலம் தாழ்த்தாமல் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என தமாக தலைவர் ஜி வாசன் வலியுறுத்தியுள்ளார் எட்டு ஐ அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஜூ இரண்டாம் தேதி முதல் காவிரி ஆணைய கூட்டம் நடக்க உள்ள நிலையில் காவிரி ஆணையம் தொடர்பாக விவாதிக்க அமைச்சர்களுடன் முதல்வர் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் உதகை அருகே செயல்பட்டு வந்த மருந்து பொருட்களுக்கான ரசாயன தயாரிப்பாளையை மூட தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகிகளின் ஓய்வூதியத்திற்காக விண்ணப்பிக்கும் காத்திருக்காமல் அவர்களை தேடி கண்டுபிடித்து ஓய்வூதியம் வழங்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது இந்திய செய்திகள் ஆந்திராவிலிருந்து தெலங்கானா பிரிந்ததைப் போல வட தனி மாநிலம் உதயமாக நேரிடும் என ஜனசேனா கட்சித் தலைவரும் நடிகருமான பவன் கல்யாண் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வரி ஏய்ப்பு செய்பவர்களின் புகழிடமாக சுவிட்சர்லாந்து இருந்த நிலை மாறி வங்கிகளில் பணம் போட்டிருப்பவர்களின் விவரத்தை வெளியிட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் அகில இந்திய முஸ்லிம் தனிச்சட்ட வாரியத்தின் நிர்வாக குழு ஜூலை பதினைந்தில் கூடுகிறது இதில் அயோத்தி விவகாரம் குறித்த ஆலோசனை நடத்தப்பட உள்ளது கட்சிக்கான செய்தி தொடர்பாளர்கள் சிறந்தவர்களாக திறமையானவர்களாக இருக்கும் வகையில் எழுத்துத் தேர்வு வைத்தும் நேர்முக தேர்வு வைத்தும் காங்கிரஸ் கட்சி தேர்வு செய்து வருகிறது பாஜக தலைமையிலான அரசு வந்தபின் தான் அதிகமான எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கான ஒப்புதலும் திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் மோடி பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியாவில் மவுண்ட் ஆகும் எரிமலை வெடிப்பு காரணமாக பாலியில் உள்ள விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் கார் ஓட்டுனர் உரிமத்தை இந்திய பெண் சரமா தாமஸ் முதல் முறையாக பெற்றுள்ளார் ஈராக்கில் ஐ எஸ் தீவிரவாதிகள் பனிரெண்டு பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக ஈராக் அரசு அறிவித்துள்ளது அமெரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நீதிபதி அமுல் தாப்பர் பரிந்துரை செய்யப்பட்டவர்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார் தீவிரவாதிகளின் சொர்க்கமாக பாகிஸ்தான் மாறுவதை சகித்துக் கொள்ள முடியாது என்று ஐ நாவுக்கான அமெரிக்க தூதர் நிக்கி ஹாலி எச்சரித்துள்ளார் தாய்லாந்தில் ஒருவாரமாக குகைக்குள் சிக்கியுள்ளதாக கருதப்படும் கால்பந்தாட்ட குழுவைச் சேர்ந்த பனிரண்டு சிறுவர்களையும் அவர்களது பயிற்சியாளரையும் மீட்கும் பணி நிபுணர்கள் உதவியோடு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அந்நிய நாடுகளில் இருந்து பிரிட்டனில் பணிபுரிபவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது என்ற அறிவிப்பில் மாற்றம் ஏதும் இல்லை என பிரிட்டன் அரசு அறிவித்துள்ளது வணிகச் செய்திகள் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் தாமிர உருக்கு ஆலை மூடப்பட்டதால் உள்நாட்டில் உற்பத்தி பாதிப்பும் பற்றாக்குறையும் ஏற்படும் என்று ஐசிஆர்இ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் போன்ற அவசர காலங்களில் திடீர் தேவை ஏற்பட்டாலோ கச்சா எண்ணெய் சப்ளை செய்யும் நிறுவனங்கள் நிறுத்தம் கொண்டாலோ அவசர தேவைக்கு பல லட்சம் டன் கச்சா எண்ணெயை பூமிக்கடியில் சேமித்து வைக்கும் பணியை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது சென்னையை அடுத்த இறுங்காட்டுக்கோட்டையில் உள்ள ஆலையில் பேட்டரி கார்களை தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாக குண்டாய் நிறுவனம் தெரிவித்துள்ளது டிஷ் டிவி நிறுவனம் தமிழ்நாட்டில் தமிழ் சேனல்களின் எண்ணிக்கை அதிகரித்து ஐந்து புதிய பேக்கேஜ்களை அறிமுகப்படுத்த உள்ளது மூன்று பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களை இணைப்பது தொடர்பான ஆலோசனைகளை வழங்க தகுதி வாய்ந்த நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்களை வரவேற்பதாக அரசு அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய விளையாட்டுப் போட்டி இந்தோனேஷியாவில் ஆகஸ்ட் பதினெட்டு முதல் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை நடக்கிறது இந்த போட்டியில் பங்கேற்கும் இந்திய வீரர்கள் பட்டியலில் ககன் நரங்கிற்கு இடம் கிடைக்கவில்லை பெண்களுக்கான உலகக்கோப்பை ஹாக்கி தொடர் லண்டனில் அடுத்த மாதம் இருபத்தி தேதி தொடங்குகிறது ராணி ராம்பால் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் பந்தை சேதப்படுத்திய விவகாரத்தில் சிக்கி தடைவிதிக்கப்பட்ட விதிக்கப்பட்ட ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் ஸ்டீவ்மித் கனடா டி டுவெண்டி போட்டியில் பங்கேற்று அதிரடியாக அரைசதம் அடித்தார் மொராக்கோ ராயல் கால்பந்து கூட்டமைப்பு உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி பதினெட்டில் தங்களுக்கு இழைக்கப்பட்ட நடுவர் தீர்ப்பு அநீதிகள் குறித்து புகார் அளித்துள்ளது உலகக்கோப்பை கால்பந்து அணியில் ஜப்பான் அணி நாக் அவுட் தகுதி பெற்றுள்ளது மலேசிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் சாய்னா நெஹ்வால் தோல்வி அடைந்துள்ளார் திரைச்செய்திகள் நடிகர் திலகம் சிவாஜியின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்ததற்கு நடிகர் பிரபு நன்றி தெரிவித்துள்ளார் ஜனவரி முதல் மே மாதம் வரை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் அதிகம் பேசப்பட்ட நபர்களில் கமல்ஹாசன் சமந்தாவுக்கு முதலிடம் கிடைத்துள்ளது முதன்முறையாக நடிகர் பிருத்விராஜ் லூசிபர் என்ற படத்தை மோகன்ல வைத்து இயக்க உள்ளார் இதன் படப்பிடிப்பு ஜூலை மாதம் துவங்க உள்ளது குணச்சித்திர நடிகரும் இயக்குனருமான தம்பிராமையா மணியார் குடும்பம் படத்தின் மூலம் இசையமைப்பாளராகவும் பாடலாசிரியராகவும் அறிமுகமாக இருக்கிறார் கந்துவட்டி கொடுமைக்கு எதிராக பொதுநலன் கருதி என்ற படத்தை எடுத்த இயக்குனர் சியோனுக்கு மர்ம நபர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க இணைந்திருங்கள் நச்சினையுடன் நன்றி வணக்கம்